பாடம் நான்கு கோட்டைகளை முற்றுகையிட்டு வெல்லும் போதும் எதிரிகளை களத்தில் சந்திக்கும் போதும் தொட வேண்டும் மக்கோல் ஆகியோர் பின்வருமாறு கூறுகின்றனர் வெற்றி நெருங்கிய நிலையில் அவர்களுக்கு தொழ இயலாவிட்டால் ஒவ்வொருவரும் தனியாக செய்கை மூலம் தொட வேண்டும் செய்கை மூலம் தொழ இயலாவிட்டால் போர் முடிவுக்கு வரும் அல்லது அச்சமற்ற நிலை அடையும் தொழுகையை தாமதப்படுத்தி பின்னர் இரண்டர காத்கள் தொட வேண்டும் அதற்கும் அவர்கள் இயலாவிட்டால் ஒரு ருக்குவும் இரண்டு சிறிதாவும் செய்வார்கள் தக்வீர் கூறுவது மட்டும் போதாது அச்சமற்ற நிலை வரும் வரை அவர்கள் பிற்படுத்தலாம் அன்னசிராக அவர்கள் பின்வருமாறு கூறுகின்றார்கள் துஸ்தர் எனும் ஊரில் அமைந்த கோட்டையை ஃபஜ்ரு தோன்றும் வேளையில் நாங்கள் முற்றுகையிட்டோம் போர் கடுமையாக மூண்டது தொழ இயலவில்லை நண்பகலில் தவிர எங்களால் துழ முடியவில்லை அபு முசார் அலியுல்லாம அவர்களுடன் நாங்கள் அதை தொழுதோம் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது அந்த ஒரு தொழுகை அளித்த மகிழ்ச்சியை இவ்வுலகமும் அதில் உள்ளவையும் எனக்கு அளிக்க முடியாது